அது போலத்தான் இப்ப குருநாதன் தள்ளிச்சாடி பாவத்தை நான்கு விதமா போக்குனாங்களாம் இது புராணமைப்பு இப்படியாக என்னுடைய சித்தாந்த தத்துவத்தில் ஒருவன் செய்த பாவத்தை பிறருக்கு அதை பங்கிட்டுக் கொடுப்பது போல இருக்கிற ஒரு உணர்ச்சி சயுத்தாந்தான் இல்ல ஆனாலும் பங்கு முனைவர் எழுதுகிறார் புரா ரீதியான வரலாறு என்று நாம் கழிச்சு பண்ண இந்த பாவம் இந்திரன் இப்ப செய்த குருநாதனை தலையில் அடித்து அதனால் இறக்க செய்த மரண பாவத்துக்கு தண்ணீர் கொஞ்சம் கரையா கடவுத மரத்தலை கொஞ்சம் கடையை கடவுள் ரெண்டு இன்னொன்று கொஞ்சம் கழிய கிடவது நல்ல வேலை யாரும் அல்ல பெண்கள் யாரும் கொஞ்சம் கடிய பாவம் எப்ப இந்திரன் செய்த பாவம் அனாசின் நான்கு விதத்தில் வேலை செய்த இந்த பாவம் நான்கு விதத்தில் கழியப்பட்டது நான்கு விதத்தில் எப்படி ஒன்னு தண்ணியில் ஒன்னு மரத்தில் இன்னொன்று மண்ணில் இன்னொன்று மகளிர் கவனமாக இந்த மண்ணுல எப்படி கழியறது இந்த மண்ணிலேயே நீங்க சில பாத்தீங்கன்னு சொன்ன உப்படிக்கிற மண்ணா இருக்கும் கலர் மண்ணா இருக்கும் இந்த மண்ணுல இந்த கலர் மண்ணா உப்பு மண்ணா இருக்கு பாருங்க அது வந்து நுரையாய் கழிக நுங்கு நுரையை அடிச்சிட்டு நுரையாய் கழிவு வந்து இந்த நுங்கு தான் தவிர தலையில் குளிக்கப்படாது தீ அதாவது அசுத்த பொருள் தான் அது நுறையாய் கழிவு மரத்துல என்ன பண்ணி துளை மரத்துல இந்த பிசுனாருக்கு பாருங்க கோந்து மாதிரி மகளிர் இடத்துல இது மூணு அம்பு இல்ல மண்ணு பேச போவதா கிடையாது அவர் வாரை தாங்க நிலம் போல தம்பிகள் வார் பொருத்த பொறுமைக்கே எல்லை மண்ணு தான் சொன்னார் திருவிடுவெட்ட வெட்ட வெட்ட ஒன்னு குழியது அல்லாதரா மற்றவன்தான் குளிரதல்ல தண்ணீர் வருகின்ற போல அடிச்சுட்டு போறான் அப்படி பாவம் நீக்க முடியாது மரத்துல பிசினா இருக்கிறது என்ன அது வெட்ட வெட்ட தலையும் அதனால அந்த பாவத்தை நீக்கம் போனார் அதனால மரம் வெட்ட வெட்ட தலையும் எல்லாம் வீரப்பராக ஒரு வீரப்பர் எங்கயும் இருக்காரு பலரும் வீரப்பர் தான் சமயத்தில் வீரப்பராத அழிச்சுட்டது போன தரத்துல வந்த புயல் இருக்கேன் நல்ல வேலையை நான் படித்து விட்டேன்னு தஞ்சை மாவட்டம் கொண்டு விட்டது இப்ப தஞ்சை மாவட்டத்துல மரங்கள் ரொம்ப விலை ரொம்ப சீப்பு ஏன்னா அவங்க வீட்லயும் மரங்கள் கிடைக்குது ஏன்னா பொத்து பொத்து விழுந்தது இப்ப எங்க வீட்லயும் இருக்குது ஒரு பெரிய புரிய மரம் விழுந்தது அது பாட்டு வெட்டி போட்டு வச்சிருக்கோம் அது மா வந்து இந்திரன் செய்த பாவம் தான் மூன்று நாள் விளக்கா வந்தது பெண்கள் அதனாலதான் பிறகு தம் கணவரோடு மருவி வாழ்க்கையில் சேர்ந்திருக்க வேண்டிய காலம் அந்த பூப்பிற்கு பிறகு மாதவிடாய்க்கு பிறகு ஏனென்றால் பொருந்து வாழ்கின்ற பொழுதுதான் மகப்பேறு வாய்க்கும் என்று உண்மையிலேயே ஒரு இல்லறத்தான் செய்ய வேண்டிய கடமை தன்னுடைய வாழ்நாளில் ஒரு ஆண்மகனை நாட்டுக்கு தரணும் இன்று புறந்தருதல் எந்தலை கடனை சான்றன் ஆக்குதல் தந்தைக்கு கடனி வேல்வெடித்து கொடுத்தல் கொல்லருக்கு கடனி ஒளிர்வால் அறிஞ்சமும் முடிக்கி கரில் இருந்து பெயர்தல் காலைக்கு கடனி சங்கலைக்கும் ஆகவே இப்ப ரெண்டே வேணும் இல்லைன்னு சொன்ன நம்முடைய தருமபராஜனும் சன்னிதானம் தான் சொல்லிட்டு இருக்கு என்ன ஒரு நாட்டுக்கு நல்லதுங்கிறது ஒரே ஒரு பொருள் தான் வேற எல்லாரும் இந்திய நாடுல்ல ஆகிவிடும் வேற்றுநாடு ஆகிவிடும் சிவம் ஆராய்ச்சியில் ஒரு இல்லுடைய கடமை என்பது அந்த மனித மனைவியோடு என்பது ஒரு மகப்பேறு குறித்துமே தவிர மகப்பேர்ல வரையா நாளின் மகப்பேறு குறித்து பெருநலம் துய்க்கும் பெட்டி தன்றி இல்லரும் இல்லரும்பா வரையா நாளின்னர் இன்னில்தான் உடல் உறவு இருக்கலாம் என்று விதி இருக்கிறது இன்னில்தான் மனைவியோடு உடல் உறவு செய்யலாம் என்று இருக்கு அந்த நாளில் அந்த மாதிரி மகப்பேறு குறித்து மகப்பேறு என்ற உண்டு வேண்டும் என்று செய்யணும் அப்படிப்பட்டது இல்லறத்தினுடைய பயன் என்று சொல்லுகிறேன் மனைவியோடு மறுவுகின்ற நாளுக்கு சில வரையறை உண்டு இந்த நாளில் தான் இருக்க வேண்டும் என்று இதை ஒன்னு இடையில இருக்க நினைக்காதீங்க தொல்லாப்பியத்தில் இருக்கிறது தொல்காப்பியத்தில் இருக்கிறது தொல்லாப்பியத்தில் இருக்கு கலவினி வரைவின் நீட்டம் கலவிலுள் தவிர்த்து துறந்த ஒழுக்கம் கலவிற்கு இல்லை அப்படின்னு களவு காலத்தை இன்ன நாளில் சேருவது இன்ன நாளில் சேரக்கூடாது என்ற வரையா நாளின் மகப்பேறு குறித்து இன்னைக்கு அதெல்லாம் பார்க்கல ஆனா ஒன்றே ஒன்று நான் இல்லத்தவராயிருப்பதனால சொல்றேன் இன்றைக்கு ஆடி மாதம் முதல் முதலாண்டு கல்யாணம் கொடுத்த பெண்ணை அழைச்சிட்டு வர்றேன் ஆடி மாதத்துல முதலாண்டுல கல்யாணம் அழைச்சிட்டு வந்து இங்கே வந்து மரபு ஆடி மாசத்துல ஆடி மாசத்துல ஆடி மாதத்துல பெண் அடைச்சிட்டு வந்துடும் அந்த ஆடி மாதத்துல முதலாண்டு அழைத்து வருவதும் கடைபிடிக்கிறதுக்காக நம்ம செய்யறது நமக்கு அவ்வளவுதான் செய்ய முடிஞ்சது பெற்றவனால அடுத்த ஆண்டு வரும்போது ஆடி மாதம் அந்த மாதிரி இருக்கணும் அந்த கரு குழந்தை மாதத்தில் ஆடி மாதத்து மகப்பேறு குறித்தல் என்ற ஒன்று தொலாப்பியர் காலத்திலிருந்து கல் தோண்டி மந்தோண்டா காலத்திலிருந்து இன்னும் இருக்கிறது என்னமோ கழுகு கட்ட அவ நாளில் மூன்று விளக்காக இருக்கிற நாளை கழித்த பிறகு அந்த எங்கே ஒரு பத்து பன்னெண்டு நாளுக்குள்ள உறவு இருக்குமானால் அது சிறந்த மகவாக அமையும் மகப்பேறு குவிக்கும் என்று அப்படி அவர்கள் அந்த இந்த மூன்று நாள் அந்த மாதிரி விளக்காக இருந்த அந்த பாவத்தை பின்னர் தன் கணவனோடு கூடுவதனால் அந்த பாவத்தை நீக்கம் பெற்றுக்காக இந்த பாவம் நீங்கியது என்று ஒரு கருத்து திருவார்பான வேற எந்த புராணத்திலும் இல்லை இப்படி ஒருவர் செய்த பாவம் இன்னொன்னு பிற இடத்தில் அதை செலுத்தலாமா போலாமா பட்டிமணம் என்ற எதிர்களாலும் எடுத்து முடியாலும் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணுவேன் அவரு கருத்து இப்ப இந்திரன் பாவம் நீங்கிட்டான் இப்ப முதல் குருவை வணங்காததுனால இன்னொரு குருவை பிடிச்சு இன்னொரு குருவை வந்து தலையில அடிச்சதுனால இந்த பாவம் வர இதை நீக்கணும் நீக்கல ஒன்னு இந்த குருநாதனா இரண்டாம் தரை ஏத்துக்கொண்டானே அவங்க அப்பா சும்மா இல்லைன்னு பேரு அவன் பார்த்தான் என் பையனை குருவாக ஏத்துக்கிட்டு என் பையனை கொலையே பண்ணிட்டான் அந்த ஆளுன்னு சொல்லிட்டு அவங்களுடைய யாகவளம் தான் அந்த யாகவளத்துனா நம்முடைய இதுல தமிழ்நூல்கள் யாகத்தை பற்றி ரொம்ப செம்மையா நெருக்கிறேன் நம்ம சரிங்களா யாகத்தை பற்றி சமையான போகத்தில் ஒரு அருமையான குறிப்பு இருக்கிறது யாகத்தை பற்றி அவிசுரிந்து ஆயிரம் வேட்டலின் ஒண்டன் உயிர் செலுத்த உண்ணா ஒரு ஆள் புரட்சி பண்ணார் முதல் முதல் முதன் முதல் பண்ணவர் அவர்தான் திருவள்ளுவர் தான் அவிசரிந்த ஆயிரம் பேட்டலின் ஒன்றன் உயிர் செலுத்த உண்ணாமின்றி நீ ஆயிரம் ஆயிரம் உயிர்கொலை செய்து செய்வதை விட உயிர்கொலை ஒன்று செய்யாமல் இருக்கிறது அதுவே வேண்டிப்பா அதுவே பெரிய ஞானம் போடாங்க முதல் புரட்சியாளர் இரண்டாவது புரட்சி மெய்கண்ட சிமியான பகத்தில் எட்டாம் ஜூத்திரம் எப்ப குருநாதன் வருவான் அப்படின்னு கேட்டார் தவத்தினில் உணர்த்த சிமியான பகம் எட்டாம் ஜூத்திரம் நாம் செய்யற தவத்தினாலே நமக்கு இறைவன் குருநாதனாக வருவான் என்பதற்கு அர்த்தம் அப்படியே தவம் எது என்று கேட்டார் தவம் ஆரம்பிச்சிடாதே தவம் என்பது என்னன்னு கேட்ட இறைவனை ஒவ்வொரு நாள் கால எழுந்திருச்சு குளித்திட்டு நீராடி நீரும் ஆடி ரெண்டு பூ எடுத்து ஆண்டகுண்ட போட்டு வணங்கு அது அதுதான் முதல் அப்படி வணங்குவதனுடைய வாயிலாக கொஞ்ச நாள் போன பிறகு மனதிலே அந்த மாதிரி நினைச்சு வணங்கு இன்னும் கொஞ்ச நாள் போச்சுங்க நினைச்சு அரை மணி நேரம் உட்கார்ந்து போடுங்கிறது சரியை கிரியை அப்படியே சரியை கிரியை யோகம் ஆகிய தவத்தினில் என்று எழுதினால் பழைய காலத்தில் இந்த யாகம் யாகம் சொல்றாங்களே அது என்ன ஆச்சுன்னு ஒரு சிலிப்பு எழுதுன ஒரு காமியக்காக செய்வது ஒரு பயன்பெறவு செய்வது ஒவ்வொரு யாகிய பயனை கருதி செய்வது எனவே அது தவம் அல்ல ஏதோ அது போல என்ன இப்போ ஒரு சாப்பாடு சாப்பிட்டோம் அப்பா எனக்கு சரியான பசிப்பா அப்படிங்கிற சாயந்திரம் எட்டு மணி ஆனால் போட்டோம்ல பேசாம இருக்குதோ கிடையாது எட்டு மணிக்கு என்ன இருக்கு மத்தியானம் சாப்பிட்டோமே மத்தியானம் பசி மத்தியான சாப்பாட்டோட போச்சு ராத்திரி பசிக்கு சப்பாத்தி வாங்கிட்டு அப்ப அந்தந்த நேரத்துல பசிக்கு சாப்பிடுற மாதிரி தான் அந்தந்த செய்யற யாக காலத்துல நிகழ்காலத்து பயணித்தரும் ஆனால் உயிர் வீடு பேரடையும் பலயான நிலையான பயனை தருவது இந்த சரீகிரியா யோகமே என்று சொன்னது சிவஞானபோதன் அதனால்தான் யார் சொன்ன அதுக்கு முன்னே சிவியானபோதன் பின்னே அதுக்கு முன்னே திருமுறை நிலை பெறுமாறு என்ன ஊழல கூட்டா அந்த ஆளு சும்மா போறவங்க கூப்பிட்டுருக்காருப்பா அப்படின் பார்த்தார் அப்ப சுவாமிகள் ஏன் நான் உன்ன சொல்லுவானே நான் என்னையே சொல்லிக்கிறேன் ஆனா தன்னை சொல்லிட்டு இருக்குன்னு நமக்கு சொல்லிட்டு நிலை பெறுமாறு நிலை பெறும்படியானது நிலை பெற்று ஒரு வீடு பேர் அடைந்து இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை என்று இருக்கும்படியா இருக்கு வேணான்னு அதான் நினைக்கிறேன் ஆனா நடக்கிறது சசிக்கு சசி இல்ல கார்த்திகைக்கு கார்த்திகை இல்ல பௌர்ணிக்கு பௌர்ணமி இல்ல தனும் என்ன பண்ணனும் எம்பிரானுடைய கோவில் புக்கு கோவிலுக்கு போப்பா எப்ப போறதுங்க புலர்வதன் முன் இப்படிய காலத்துக்கு அஞ்சரை மணிக்குரு எம்பின எம்பின சங்கம் அந்த நேரத்தில் போகணும் மனம் தெளிவா இருக்கும் புனிதமா இருக்கும் மன அமைதியும் பெரும் போயிட்டு வாங்க புலர்வதன் முன் அழகிட்டு அழகிட்டுன்னு கூட்ட சொன்னார் இப்ப நம்ம கூட்டம் கூப்பிட்டு பகுதியில் நேற்று வரைக்கும் நல்லா தான் இருந்தாருல முதலாளி மாட்டான் இவன் ரெண்டு நாளைக்கு போய் கோயிலுக்கு போய் கூப்பிட்டு வச்சுங்க இதுக்கு தாசா இருந்த மாதிரி எல்லாம் இந்த இதுக்கெல்லாம் சமய பேச்சுக்கெல்லாம் போடாதுங்கிறது சரிங்களா பாத்தீங்களா நல்லா இருந்தா மனுஷன் இப்ப பாருங்க கோயில கூட்ட ஆரம்பிச்சிட்டா சரிங்களா இனிமே தலையை சுத்தி ஈட்டிக்க போறான் என்று சொல்லி அவனுக்கு எடுத்து போவான் நம்மால் இது மாதிரி கெடுத்தார் மணிவாசர் அமைச்சராயிருந்து திருப்பெனத்துக்கு எவ்வளவு நேரம் சிரிக்கிறாங்க அரை மணி நேரம் உங்களை பார்த்து சிரிக்கிறாங்க நாளையிலிருந்து நாம் முக்கால் மணி நேரம் சிரிப்போம் யார பாத்தா பாத்தவர் நம் தம்மை அவர் தம்மை மூலக் போயிச்சு நான் என்ன கிட்ட கரையிற போற சிவ சிவன் என் பட்டியல் படி அவன் அவன் பட்டியல் படி நான் சிரிப்பு காளானவன் பாட்டு அருமையானது நாட்டுல இருக்கிறவங்க இந்த மனுஷன் பாரியா முதலமைச்சரா இருந்தா இப்படி புத்தி போச்சு அவன் நல்ல காரியம் செஞ்சீங்கன்னா சிலரால் படிக்கப்படுவார்கள் திருவிழா பானம் சொற்போம் தம்பி ரொம்ப அருமையா பாராட்டினாங்க பைந்த பேர் கேட்பாங்க திருவார்பான சொல்லுவான் சொல்ல சொல்ல போறவங்களுக்கு பெரிய திண்ணல் உட்காந்த பெரியவரா இவர் திசையாம உட்காந்திருக்கு ரொம்ப பெரியவர் தில்லா பணத்துக்கு போற ரொம்ப பெரியவர் இப்படி சிவ சிவா இதெல்லாம் நாங்கள் சந்தித்து சந்திப்பு பல வாய அப்படின்ட்டு விவேந்த சொன்ன மாதிரி என்ன சுவாமி பேர் கவலையே படித்துறைவாக திருவாசகத்துல இவன் பழிக்க பழிக்க அதிகமா உரையாடுது ஆமா அருமையா ருத்ராட்சி மட்டும் போறேன் இன்னும் சரி சரி பதினாறு இடங்களில் அணியும் ஒரே நல்லா உரையிறது எனவே இப்படியாக இந்த யாகம் இருக்குதே சரியகிரிய யோகம் அதுதான் நமக்கு மிக முக்கியமான எல்லாரும் அதை இட்டுக்கும் இட்டு பூமாலை பொனிந்தேத்தி புகழ்ந்து பாடி சங்கரா தலையாரக்கும் விட்டு கூத்தும் ஆடி சங்கரா ஜய போற்றி போற்றி என்றும் அலைபோனல் சே செஞ்சயம் ஆடி என்றும் ஆரூரா என்றென்றே அலறானில்லே அலறா அலரு இந்த அலறுதல் என்று வாய் விட்டு சத்தம் போட்டே அது அலறுதல் மௌனமா முருகா முருகாங்க ஒரு மைல் கேட்கும் என்றே அலரா நில்லே அப்பதான் நிலை பெறும் ஆகவேதான் இந்த யாகங்கள் இப்படி எல்லாம் நம்மை செய்து தீபாவளிக்கிறானே இதே இந்த சரியகிரி யோகத்தை செஞ்சிருந்தான் கரையறிப்பான் செய்யல எனவே யாகம் செய்தான் அந்த ஆள் அவங்க அப்பா பார்த்தார் குருநாதன் இடைக்கால குருநாதனா ஏத்துக்கொண்ட அந்த ஆளுடைய அப்பா ஒரு யாகம் செய்து அவர் பார்த்தார் அந்த யாகம் செய்தி பிடிச்சு இப்ப ரெண்டாந்திரம் செய்த யாகத்தை நாலு பேர் வழியாக கழிச்சு மண்ணில் மரத்தில் அப்படி கழிச்சு விட்டான் இப்ப இந்த மூன்றாந்திரா செய்த அந்த இதனால பிரம்முகத்தி பிடிச்சிட்டு ஒரு குருநாதனை மதிக்கல இன்னொரு குருநாதனை அழிச்சே அதனால என்ன ஆச்சு என்ன பண்றது அவனை போய் சண்டை கிண்டை போட்டு பார்த்தா முடியல அந்த பெருமலுக்கு யானும் வருது சண்டைக்கு வருது அப்பதான் சொன்னாங்க அகத்தியத்தை என்ன பண்றது நாங்க ததிசி முனிவர் இருக்கிறார் அந்த முனிவர் தான் அந்த முனிவருக்கு முதுகு இருக்க அது முதுகந்தான தண்டு எதனால தெரியுமா அமைப்பு இது மாதிரி பெரிய பேரரசர்களை விட சிறந்த ஞானியர்கள் தான் மிகச்சிறப்புன்னு சொல்றேன் நீர் நீத்தார் சுவை ஒளி ஊரு ஓசை நாட்டம் என்ற இந்த மாதிரி உலகம் இருக்கிற ஏன் திருவிழஞ்சு கையில ஒரு படையோடு நீங்க போனீங்கன்னா சும்மா இருக்காது நமக்கு ஏதாவது செய்யத்தான் சொல்லும் கையில துப்பாக்கி வச்சு சும்மா இருப்பீங்களா வேணாம் ஒண்ணு வேணா நீங்க மேஜர் எங்கிட்ட சாக்பீஸ் இருக்கிட்ட சும்மா இருக்க மாட்டோம் இன்சியல் போட்டுக்கிட்டே இருப்போம் போட்டு தொழ்ச்சி இங்க என்ன கிளிக்கிட்டு சும்மா இருக்காது பேசாம இருப்பான் இல்ல என்ன ஏதாவது அது போல பிள்ளையர் சும்மா இருக்க மாட்டான் நேர்த்தா நெகன் அடிக்கிறான் கையா ரத்தம் பண்ணி அப்படி ரத்தம் சொட்டும் போது பென்சாரம் மட்டும்பான் சும்மா இருக்காது திருவள்ளூர் சைக்காலஜ் அறிவன் படை கொண்ட நெஞ்சம்போல் நன்று ஊக்காது கையில ஒரு கருவி இருந்தா சும்மா இருக்க மாட்டேன் அதுபோல ஏற்கனவே ஏதேனும் சில போய் உயிரினங்களை சாப்பிட்டீங்கன்னு சொன்ன சாப்பிட்டு உயிர் போகும் போது தட்டி ரோஸ்ட் பண்ண எப்படி இருக்கும் என்ன பண்றது இப்ப பறவை பறக்கும்போது என்ன அருமையாக வானத்தில் பறவைகள் பறக்கின்றன பறவை கண்டான் விமானம் படைத்தான் அப்படின்பா ரசிப்பான் யாரு சாதாரண ஆளு பிரியாணி சாப்பிட்டவங்க என்ன பண்ணுவான்னு கேட்ட அருமையான பறவை துப்பாக்கிக்கு மறந்துட்டு வந்துட்டோம் அடிச்சோம்னா ரெண்டு சார் ஒன்றன் உடல் சுவை உண்டார் மனம் படைகுண்டார் நஞ்சம்போல் நன்றி ஊக்காது உடல்நூல் படி பாண்டோம் அந்த கையில படையிடம் இதத்தான சாதாரணமா சொன்னாங்க பழம்புடி இங்க இருக்கு தெரியல சரங்குச்சவன் கையு இரும்பு சும்மா இருக்காது முன்னே படை கொண்டா வெஞ்சம் போல் நன்று ஊக்காது கையில படை இருந்தது நல்லது செய்ய மாட்டேன் போற வழி இல்ல சரிய எதுவும் உருவெடுத்து இல்லமா இப்படி எல்லாம் செய்யறேன் தேவையில்லாம் கலவட மாதிரி மாட்டிக்கிட்டு கஷ்டம் எல்லா படைக்கலையும் எடுத்து சுவாமி இது எங்களுடைய படைக்கலம் இந்த பார்க்கடலை கிடையாது போறோம் போயிட்டு வந்து பிறகு எடுத்துக்கிறோம் அது வரைக்கும் சாமிகிட்டே இருக்கட்டும் அவர் பார்த்தார் இவ்ளோ படையை என்ன பண்ணுவார் பாவம் அவருக்கு ஒன்னும் குடிசூட இல்ல கனி ஏனும் வரிய செங்காயேனும் உதிர் சரு கந்த மூலங்களேனும் தாய்மானார் மாதிரி ஏதோ பழமோ ஏதோ காயோ சருகோ சாப்பிட்டுட்டு இந்த பசி வந்தா சாப்பிட்டுட்டு அவர் இப்படியே இருக்கவர் ஞானமா இருக்கவர் இவற்றை கொடுத்து பாதுகாத்துக்கா சொல்றவங்க தேவன் வேண்டி கேட்கிறாங்க இந்த மாதிரி திருப்ப பார்க்கல கடையில வரைக்கும்னு அதை மறுக்க முடியல இதுக்காக பாதுகாத்துக்கிட்டு தான் நமக்கு ஞானம் போயிடும் என்ன பண்ணார் தன்னுடைய ஞான வலிமையினாலே அந்த படையெல்லாம் அப்படியே திரட்டேன் முதுகந்தா வச்சுட்ட அப்படியே இருக்குதான் பாதுகாக்கப்படுது அவனை அழிக்க முடிவெட்டு முதுகந்த நம்ம படையெல்லாம் அதை வாங்கிட்டு வந்து ஒரு தரவான் இங்க இருந்து நேரா படையெடுக்க சதீச முடிவட்டப்படும் சுவாமி தேவரெல்லாம் சேர்ந்து போய் என் குடியலாம் புரப்பதோர் கொள்கை தாயது அடிகள் நீர் மாறாததொன்று உடல் என்ன உங்ககிட்ட வந்து நீங்க மறுக்காம கொடுக்கணும் அது செஞ்சா எங்களுடைய குடியெல்லாம் வாழும் அப்படி சும்மா சொல்லுப்பா என்னன்னா இது மாதிரி ஏற்கனவே வைத்த படைகள் எல்லாம் முதுகுந்தண்டா இருக்கா அதை கொடுத்தா நம்ம என்னுடைய பயவனை இதுக்கு கஷ்டப்படுறாரு அவ்வளவு புதுகுந்தால இருக்கு அது சரி யாருக்கு உடம்பு எல்லாம் உடம்பு பற்றலாம் யாருக்கு நமக்கு உடம்பு பட்டி பற்று ஞானிகளுக்கு திருவிழா கழுங்கள் மக்கள் தொடர்பாடு இவன்கள் பிறப்பருக்கலுற்றாருக்கு உடம்பு மிகை இது மாதிரி வேற யாருமே சொன்னீங்க சுவாமி ஞானிகளுக்கு எது பகையினாரு இந்த உடம்பே பகை மிகையா இருக்கும் இது எது கிளவு சுமையை கட்டிட்டு மாறி ஞானி அதனால நீ என்னப்பா இது வந்து முதுகு தந்து கேட்கறது இவ்வளவு கஷ்டப்படுற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அருமையான அறவுரை சொன்னார் முக்கியமானது மாதிரி ஒரு நாலஞ்சு பேர் நினைச்சிட்டு இருக்கான்னு தெரியுமா அதி ஏன் உடம்பு அப்படி நினைக்கிறது உடம்ப என் உடம்ப எல்லார் உடம்பையும் நாம நம்முடைய உடம்புன்னு சொல்றோம் ஆனா அதை வந்து மற்ற எத்தனை பேர் சொந்தம் கொண்டாடி தெரியுமா இது வரைக்கும் தெரியாதுங்களே என்ன தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு இவன் எப்ப கொட்டாய விடுவான் எழுத்துக்கொண்டே சுருகாட்டில் போடுவாங்க போனவன பப்பன்னு கடிக்கலாம்னு நாய் தண்ணதுன்னு நினைச்சுட்டு இருக்கு அப்ப ஒரு காலம் என்னன்னு ஒன்று எரிச்சிடுவான் அல்லது ஒன்னு இழுத்துவான் சமயத்துல கூட அரங்கரங்கம் பண்றதுல ஞானிகளுக்கு சாதாரண ஆள் வந்து மாதிரி இறந்துட்டா யாரும் அதுக்கு நாதி இல்லன்னா அப்படி எல்லாம் எரி போட்டுறாங்க சீகாடி சித்தம்பல நாடிகள் ஒருத்தர் சீர்காழி அவர் என்னன்னு கேட்டா கொஞ்ச காலத்துக்கு காலில் இந்த வைக்க போது பொருள் இருக்க ஆக்கை இருக்கல ஆக்கை அந்த ஆக்கையை காலில் கட்டி நீக்கி விட்டாரான் என்ன சொல்லிட்டார நான் ஏதேனும் இறந்த பிறகு எனக்கு பெரிய சமாதி மேல மட்டும் வேணாம் பத்திய தார நின ஒரு நாள்மக்கு உணவாகும் கொஞ்சமா அங்கே நுண்ணு இருக்கு நரி நாமதானது போன பிறகு செய்யறோம் என்ன பண்ண நேற்று வரைக்கும் நீ போயிட்டே என்ன பண்றது கேட்டா எப்படியாவது எடுத்து கொடுங்கப்பா அது மாதிரி நல்ல பேண்டா கல்லூரி தரக்கிட்ட போட்டு போட்டான் கண்ணு அம்மா ஹாஸ்டலுக்கு ரொம்ப அல்வா பிடிக்கும் நாளைக்கு தந்துடுறேன் அல்வா செய்ய ரெண்டா கண்ணுக்கு காலையில் அல்வா மத்தியான செய்யு ராத்திரியும் சாப்பிடு நல்லா அல்வாவே சாப்பிடுறா அப்புறம் போனா வெறும் சாப்பாடு சாப்பிடணும் சொன்னானே போயிட்டானி பிதா தாய் நமது என இந்த வரவு போற வரைக்கும் அப்பாவம் சொல்லும் இன்னொன்னு இந்த பையன் பிறந்ததுல இருந்து ரெண்டு வயசுல இருந்து ஒரு நோய் பண்ணிட்டே இருக்கல அந்த நோய் என்ன பண்ணுச்சு ஆஹா நம்மளு பூட்டானு பிணி நமதன நோய் தன்னுடைய இன்னொரு ஆளு ஏண்டா என்னமா காத்திருந்து கொண்டு போறான்னு உங்களுக்கு தெரியல எனக்கு ஆண்டவன் கட்டில இந்த நேரத்துல இந்த நேரம் உடம்புல இருந்து உயிரை பிரிக்கணும்னு சொல்லி இருக்கான் எனவே இந்த உடம்பு உயிர் யாருது என்னது தனதன்கு போட்டி எத்தனை பேர் தெரியுமா நாய் நமதன நரி நமதன பிதா தாய் நமதன பிணி நமதன நமன் தனதன ஆறு பேரு சொந்த இது அவரவர்களும் அவரவர்களும் காத்திருக்கிறார் மனமதிக்கும் உடம்பு நமக்குதான் சொந்தமா என்ன கிடையாது அதனால இந்த என்ன பாத உடம்புல என்ன யாருக்கு ஒண்ணும் யாருக்கு சொந்தம் ஒருத்தரும் சொந்தம் இல்ல நாமையும் நமக்கு சொந்தம் நினைச்சிட்டு இருக்கிற அஞ்சாறு பேர் இதுக்கு போட்டி இருக்கு நம்ம உடம்புக்கு உனக்கு என்ன வேணும் அப்படியே ஞான நில பிராணயாமத்தின் எருப்பும் கருத்தறிவித்து அமுத நிலையும் ஆதித்தனியக்கமும் குபுதகாயம் குணத்தையும் கூறி இந்த பிராணயாமத்தில் நல்ல சிறந்த வல்லவர்கள் அதன் திருவருள் உணர்வே உடையவர்கள் அப்படியே இருந்தாங்களா உடம்பு தானா கழுந்துட்டு